வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் யுத்த காண்டம் இரணியன் யுத்த படலம் ஒற்றரை நோக்கியே உணர்வின் மன்னவன் சொற்றது கேட்டலும் துளங்கி ஏங்கினான் மற்றவன் அளித்திடும் மதலை மாறினாள் புற்று உரைவு எனப் புழுங்கும் நெஞ்சினான் ஆயிரம் மறை உணர்ந்து ஆன்ற கேள்வியான் தூய நல்லற தொடுமுறையும் தூக்கினோன் மாயமும் பஞ்சமும் மரபில் கற்றனன் தீயது ஓரவுணருள் திரலும் பெற்றுளான் தரணியின் கீழ்வுரையறக்கங்கள் மேல் விரணம் அது ஆகி முன்வென்று மீண்டனன் முறனுறு சென்னி ஓர் மூன்று கொண்டுளான் இரணியன் என்பது ஓர் இயற்கை பேரினான் இருந்தனன் ஒரு புடை எழுந்து தாதைதன் திருந்தடி இணையினைச் சென்னி சேர்த்திடா பொருந்துவது ஒன்று உள புகழ்வன் கேளனா பறிந்து நின்று இணையன பகர்தல் மேயினான் வரை நாம் சிறை செய்ததன்மையால் ஆவது பாவமேயாக்கம் வேறில்லை யாவையும் உணர்ந்திடும் இறைவ போவது நம் உயிர் திருவும் பொன்றுமால் சூருடைக்கானகம் தோற்றும் புன்மை போய்ப் பாரிடைப் புவனும் ஓர்பலவும் போற்றியே சீருடைத்தாகி திருவின் வைகுதல் ஆர் பெற்றனே அதனைத் தேர் மாலை முன்வென்றதும் மலரயந்தனை ஏழு முனிவரை ஏவல் கொண்டதும் மேலுயர் அமரரை விழுமம் செய்ததும் ஆலமர் கடவுள் தன் நாற்றலூரிபொறவருவனேலமரர்கோனொடும் பிரமன்பந்து ஏற்குமேல் பிறர்கள் நேர்வரேல் பொறுவதும் வெல்வதும் புறத்தை கண்டுபின் வருவதும் எளிதரோ கடனும் மற்றதே நோற்றிடுதவத்தினை நோக்கி என் பேற்றினை உதவிய பிரான் ஓர் தீமையான் மாற்றிட உன்னு மேல் வணங்கி மாறு ஒரே போற்றுதலன்றியே புறவும் செய்யுமோ ஒன்று ஒரு பயன்தனை உதவினோர் மனம் கன்றிட ஒருவினைக் கருதி செய்வரேல் புன் தொழில் அவர்க்கு முன் புரிந்த நன்றியே கொன்றிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ கந்தனை அருள் புரி கடவுள் ஆணையைச் சிந்தையின் மாறுபொள் சிறியர் யாவரும் அந்த மதடைந்தனர் அன்றி வன்மையால் உய்ந்தனர் இவரென உரைக்க வல்லமோ கட்டு செஞ்சடை முடிக்கடவுள் காமனை பட்டிட விழித்ததும் பண்டு மூயில் சுட்டதுமந்தகன் சுழலச் சூல மேலிட்டதும் கேட்டிலை போலும் நீ காலனை உதைத்ததும் கங்கை என்பவன் மேல் வரும் மகந்தையை வீட்டிக் கொண்டதும் மாலயனமரர்கள் எரிய வந்தது ஓர் ஆலம் அது உண்டதும் அருகிலாய்கொலோ அண்டரையோர் அரியலைப்ப அன்னது கண்ட நஞ்சுடையவன் கருதி வீரனால் தண்டமது இழைத்ததும் தக்கன் வேள்வியை விண்டிடுவித்ததும் வினவிலாய்கொலோ கடிமலர் மேலவன் இகழக் கண்ணுதல் வடுகனை ஏவி வள்ளுகிறின் அன்னவன் முடிகளை வித்தது முகுந்தன் தன்னிட அடை தருவித்ததும் அருகிலாய்கோலோ முன்பு ஒரு மகபதி மொயம்பை அட்டதும் ஐந்தியலக்கரை அழித்த செய்கையும் தந்தியை உரித்த தன்மையும் எந்தை நிற்குணத்தினர் இல்லை போலுமால் ஏ முறவுலகு அடும் என கும்பிணை ஆமையின் ஓட்டினை அணிந்த தன்மையும் பூமலர்மி செய்யவன் முதல புங்கவர் மாமுடி அணிந்ததும் மதிக்கிலாய்குலோ கதித்திடுமுனி வரற்டிய வேள்வியில் உதித்திடுமுயலகன் ஒல்லென்றார்த்தெழ பதத்தினில் உதைத்தவன் பதை பதைத்திடமிதித்ததும் பிறவு நீ வினவிற்றில்லையோ ஒன்னலர் தன்மை பூண்டு உற்றூளோர்த்தமை தன்னிகரில்லவன் தண்டம் செய்தன இன்னமோர்கோடி உண்டிருந்து யானிவன் பன்னினும் உலப்புறா செல்லும் பல்லுகம் ஆதலால் ஈசன் தன்னை அடைந்தவர் உய்வரல்லா பேதையர் யாவரேனும் பிழைக்கலர் இணையவாய்மை வேத நூல் பிறவும் விழுப்பொருள் ஆகும் நீயும் ஏதமா நெறியின் நீங்கி இப்பொருள் உணர்தீஎந்தாய் இன்னமொன்று உரைப்பநீ முன் இருந்தவம் இயற்ற இந்த மண்ணிலை புரிந்த மேலோன் மாற்றவும் வல்லனாமால் அன்னவன் குமரன் தன்னோடு அமர் செய்வது இயல்போ ஐய தன்னினும் உயர்ந்தாரோடு பொறுதிடில் சயமுண்டாமோ ஊதலவரைப்பும் வானும் திசைகளும் புணறி வைப்பும் மேதகு வரையும் தொல்நாழ் வேறுபாடுூற்ற நோக்கி இது எனமாயம் கொல் என்றெண்ணினம் மனையெல்லாம் ஆதிதன் குமரன் செய்த ஆடல் என்று உரைத்தாரன்றே அண்ணலங்குமரன் ஆடல் அருகிலர் மருளும் காலை கண்ணிடையன்னான் மற்றோர் வடிவினை காட்டி நிற்ப பின்னவர் பலரும் சூழ்ந்து வெகுண்டனர் வெம்போராற்ற துண் என அவரை அட்டு ஆங்கு எழுப்பினன் தூயோன் என்பர் என் தொகை பெற்ற அண்டம் யாவையும் புவனவைப்பும் மண்டு பல்வளனும் ஏனை மண்ணுய்த் தொகுதி முற்றும் அண்டரும் மூவர் தாமும் அனைத்தும் ஆகியதன் மேனி கண்டிடமையோ கெல்லாம் காட்டினன் கந்தன் என்பர் மறை முதலவனை முன்னோர் வைகளின் வள்ளி பூட்டி சிறையடை வைத்துத்தானே தின்புவி அளித்து முக்கண் இறையவன் வேண்ட விட்டான் என்பரால் இணையவாற்றால் அருமுகன் செய்கை கேட்கின அற்புதம் ஆகும் மன்னோ அங்கண் மாஞ்சாலம் தன்னை மேலினி அகழுமோட்டு செங்கண்மால் ஏனையாக்கை ஏயிற்றை ஓர் சிறுகை பற்றி மங்குள் வானுலகில் சுற்றி மறுப்பொன்று வழுத்த வாங்கி தங்கள் நாயகர்க்குச் சாத்த சண்முகன் அளிக்கும் என்பர் நேரலற்புறமூன்ற நிருமலக் கடவுள் மைந்தன் ஆறினும் வலியோன் என் கையறைந்திட வேண்டும் கொல்லோ பாரினை அளந்தோன் உய்த பருதியை அணியாக்கொண்ட தாரகன் தன்னை வெற்பை தடிந்தது சான்றேயன்றோ அறுமுகத்து ஒருவனாகும் அமலனை அரன்பால் வந்த சிறுவனின் கிழல் மன்னா செய்கையால் பெரியன் கண்டாய் இறுதி சேர்க்கற்பம் ஒன்றின் ஈரிலாதவன் பால் தோன்றும் முருவலின் அழலு மன்னோ உலகேலாம் முடிப்பதம்மா வாசவன் குறையும் அந்தன் மலரையன் குறையும் மற்றை கேசவன் குறையும் நீக்கிக் கேடிலா வெறுக்கை நல்கர் வாசில் போலாய் அறுமுகம் கொண்டான் என் ஈசனே என்பது அல்லால் பிரிது ஒன்றை இசைக்கல்லாமோ கங்கை புதல்வன் என்றும் கார்த்திகை மைந்தன் என்றும் செங்கன்மாள் மருகன் என்றும் சேனையின் செல்வனென்றும் பங்கையின் முதலோர் தேரா பரஞ்சுடர் முதல்வன் தன்னை இங்கு இவை பலவும் சொல்வது ஏழமை பாலது அன்றோ பன்னிரு தடந்தோல் வள்ளல் பருதியம் பகைவன் சூழ்வால் தன்னுரு படைஞர் மாய்ந்த தன்மையை வினவித்தாழா தன்னவர் மேமார் மேல்லை இன்னில் தூண்டின் யார் இவன் இருத்தல் பாலார் தாரகர் செற்றது என்றால் தடவரை பொடித்ததென்றால் வார்ப்புனல் கடலுள் வைத்த வலியரை மீட்டதென்றால் கூருடைத் தனிவேல் போற்றைக் குமரன் தாழ் படிவதல்லால் போரினைப் புரிதும் என் கைப்புலமையோர் கடனதாமோ அறநடைப்பிறந்த அண்ணல் ஆணையால் வந்த தூதன் திருநகரழித்தான் முன்னம் சேனையும் தானு மேகி ஒரு பகற்பானுகோபன் உலை உறப்பொருதுவென்று கருதரும் அவுணர்தானைக் கடலையும் கடந்து போனான் இப்பகல் வந்து வீரன் இருஞ்சமரியற்றையம்முன் தப்பினன் மறைந்து மாயை படைத்தொடா உணர்ச்சி தள்ளி அப்புனல் அளக்கர் உய்ப்ப அருமுகன் வேளாண் மீண்டும் மெய்ப்பதி அடுவான் என்றால் அவனை யார் வெல்லற்பால இறுதியும் எய்தான் என்னின் தொல் உணர்ச்சி மாய்ந்து மரியினும் எழுவன் என்னின் மாயையும் தொலையும் என்னின் செரியும் பின் முதல்வர் தந்த படைக்கு நேர் செலுத்தும் என்னின் அறிஞர்கள் அவன் மேல் பின்னும் அமர் செய்யக் கருதுவாரோ தூது என முன்னர் வந்தோன் ஒருவனால் தொலையும் இந்த மூது எயில் நகரமுற்றும் அவுணரும் முடிவரென்னின் ஆதியும் முடிவும் இல்லாறு முகநடுப்போர் உன்னி போது மேல் இமைப்பின் எல்லா புவனமும் பொன்றிடாவோ கரங்கள் பன்னிரண்டு கொண்ட கடவுள் வந்தெதிற்கின் அந்த மரங்களும் படைகள் யாவும் மாயையும் திரளும் சீரும் உரங்களும் திருவுமெல்லாம் ஊழி நாயகன் முன்னுற்ற புறங்களும் அவுணரும் போல் பூழிபட்டழிந்திடாவோ ஒற்றனை விடுத்து நாடி உம்பரை நோக்கி மற்றவன் போந்து நம்மேல் வைகளும் வந்திடாது சுற்று தந்தானையோடும் தூதனைத் தூண்டியங்கள் இற்றையின்ளவும் நம்பால் கருந்தான் கருணை கொண்டிருந்த வள்ளல் கருத்திடை தொலைவில் சீற்றம் வருவதன் முன்னம் இன்னேவானவர் சிறையை மாற்றி உரியனம் தமரும் யாமும் ஒல்லையின் ஏகி ஐயன் திருவடி பணிந்து தீயேன் செய்தன பொருத்தீயென்று பணிந்துழியமலமூர்த்தி பலவும் நாம் புரிந்த தீமை தணிந்து அருள் செய்து தானும் தன பிலாவரங்கள் நல்கி அணிந்ததன்தானையோடும் அகலுமால் யாமும் துணிந்தது புகன்றேன் நீதே துணிவு என மதலை சொற்றா பரிந்து தனக்கு உறுதிவை தெருட்டுதலும் அதுகேளா பகுவாய் கால விரிந்த புகைப்படலிகை போய் திசையனைத்தும் விழுங்கி இட வெகுளி கரிந்த தனது உடல் வியற்ப உயிர்ப்பு வர இதழ் துடிப்ப கண்கள் சேப்ப எரிந்து மனம் பதை பதைப்ப உருண் எனக் கையெறிந்து நகைத்து இணைய சொல்வான் தூ உடையனடும் சுடர்வேல் ஒரு சிறுவன் ஆற்றலையும் தூதாய் வந்த மேவலன் தன் வலியினையும் யான் செய்யப்படுவனவும் விளம்பான் நின்றாய் ஏவர் உனக்கு இது புகன்றார் புகன்றாரை உணர்வேனேலின்னே அன்னோர் ஆவிதனைக் களைந்திடுவேன் அங்கு அவர் தொல்குலங்கள் எலாமடுவன் யானே ஞாலமெலாம் முன் படைத்த நான் முகந்ந்து நவின்று போவான் ஆலமிசை துயில் கூர்வான் என் இளவல் தனக்கு உடைந்தான் நமரர் கோமான் வேலை தனின் முழுதும் என் பணியில் தந்தனால் வெள்ளி வெற்பின் நீளமிடற்று அவன் மகனோ தொலைவரும் என் பேர் ஆற்றல் நீக்குகின்றான் அரியனும் புரந்தரனும் விண்ணவர்கள் எல்லோரும் அகிலம் தன்னின் விரவு கணத்தவர் எவரும் யாருக்கும் முதலாகும் முக்கண் விமலன் தானும் பொரு சமரின் ஏற்றெழுனும் எனக்கு அழிவதன்றி வென்று போவது உண்டோ ஒரு சிறிதும் புந்தியிலாமைந்தா யான் பெற்றவரம் உணர்கிலாயோ ஆற்றல் விட்டனை குலமுறை பிழைத்தனை அரசின் ஏற்றம் நீங்கினை ஒன் நலற்ஞ்சினை இசைத்தாய் மாற்றம் ஒன்று இனி உரைத்தியேல் உந்தனை வல்லே கூற்றுவன் புறத்து ஏற்றுவன் யான் எனக் கொதித்தான் கொதித்த வேலையின் மைந்தனும் நம்முறை கொடியோன் மதித்திலன் இவன் மாய்வது சரதமே வான் புதித்த செங்கதிர்பரிதியில் யாவரே வன்மையால் வென்றோர் இறுதியாகிய பருவம் வந்து அணுகியது இவனுக்கு உறுதியாம் பல கூறின் என் பயன் என உண்ணா அறிவன் நீ சில அறிந்த நன் சிறுவனாதலில் பொருத்தி என்று ஆற்றினன் சீற்றம் வெஞ்சினம் தனையாற்றியத்தாதை தான் விரைவில் துஞ்சு முன்னர் யான் இறப்பது நன்றென துணியாயெஞ்சல் இல்லவன் தாளினை வணங்கி நீ இசைத்த வஞ்சினந்தனை முடிப்பன் யான் என்ற நன்மைந்தன் அனைய வேளையில் ஐயனி மாற்றல்கஞ்சி வினயம் யாபுமுன் உரைத்தனை அவர்கள் பால் வீரம் புனைய உன்னியதென்கொலோ என்றலும் பொன்னோன் உனது மைந்தன் யான் அஞ்சுவனோவென உரைத்தான் தழி கொண்டு நன்று நன்று உன் பெரும் தானையோடு எழுந்து போதி என்றலும் விடை கொடுபுறம் தனில் போந்து மாதிரம் புகழ்கின்ற தன் உரையுளில் வந்தான் நிறம் கொள்மேருவை நிலாக்கதிர் உண்ட நீர்மையைப் போல் மரம் கொள் சூர்மகன் ஆடக மெய்யில் வச்சிரத்தின் திறம் கொள் சிகை கட்டினன் தூ பின்செரித்தான் பிறங்கு கோதையும் புட்டிலும் கைவிரல் பெய்தான் அடங்கலற்கு வெங்கூற்று எனும் ஆடல் வில்லொன்றை இடங்கை பற்றினன் வலங்கையில் பல படை எடுத்தான் தடங்கொள் மோலியில் தும்பையஞ்சிகழிகை தரித்தான் மடங்கலாயிரம் பூண்ட தேர் வந்தான் ஆற்றல் மிக்கு ஒரு துணைவராயிரவரும் வணிகம் போற்று மன்னராயிரவரும் போரணி புனைந்து காற்று எனப்படற் கவனமான் தேர் இடைக்கலந்து நாற்றிரல் படை தன்னொடு புடைத்தனில் நடப்ப நூறொடே எழுநூறு வெள்ளம் நொறில் உடைத்தேர் சீரும் யானையும் அத்தொகைய உணர்த்தம் சேனை ஆறு நூற்று இரு வெள்ளத்த பரிகளும் அனைத்தே சூரை மாறுதமாம் என அவன் புடை சூழ்ந்துங்கரங்கினி துந்துபிப் பேரிடி கரங்கின வலம்புரி கரங்கின எடுக்கும் கொடி கரங்கின தானைகள் கரங்கின குனித்து கடி கரங்கின கரங்கின கழுகொடுக்காக வசலை மென் கொடி வாடியதன்னு உண்மருங்கில் கிசலை அம்புரை சீரடி கிஞ்சுகச் செவ்வாய் பசலை சேர்முலை மங்கையர் விழிக்கணை பாய வசலை மங்கை தன்மை தனுவளைந்திட அகன்றான் அறந்தலைப்படும் இரணியன் அணிக நாள் வகையும் புறந்தலைப்பட துயரமும் தலைப்படப் போந்து மரந்தலைப்படு பூதர்கள் ஆர்ப்பொலி வழங்கும் பரந்தலைக்களம் புக்கனன் அமரர்மே பனிப்ப விண்ணுழோர்களும் பிறரும் மவ்வியன் நகர் நோக்கி துண் எனத் துளங்கு உருவதும் கண்டனன் தொல்நாள் மண்ணின் உள்ள பாரிடமெல்லாம் வல்லை வந்தழித்து நண்ணுகின்றதும் கண்டனன் நன்று நக்கான் தனது மாநகரழிந்தது கண்டனன் தனியா முனிவு கொண்டனன்யிர்த்தனன் உடல் முற்றும் நனி வியற்பூளாயன் மறுங்குரடுவும் அணிக வேந்தரை துணைவரை நோக்கி இது அறைவா ஆயிரம் வெள்ளம் ஓர் ஒரு திசையினில் ஆக்கி நீயிர் யாவரும் நாள் வகைத்தாகியே நீங்கி மாயிரும் திரதன் வீரரை வளைந்து போய் எதிர்ந்து வெஞ்சமற்புரி வீரன புகன்ற அக்கணம் தனில் துணைவரும் மணிக மன்னவரும் தக்கதேயன இரணியன் மொழிதலை தாங்கி திக்கில் ஆயிரம் வெள்ளமா சேனையை கொண்டு தொக்க பாரிட வெள்ளம் மேல் போயினார் சூழ தானை மன்னரும் துணைவரும் திசை தோறும் போன காலையில் ஆடகன் குட புலம் புகுதும் சேனை முன்கொடு சென்றனன் என்னது வோர் செய்கை மானவேல் படைக் காவலன் கண்டனன் மன்னோ வீர முயம்பினது கண்டு வெஞ்சமற்குருவான் சூரன் மைந்தருள் ஒருவனோ சுற்றம் ஆயினனோ ஆர் இவன் கொல் என்று ஐயூரு காலையின் அயலே நாரதன் எனும் முனிவரன் வந்த அடைந்தலைப்ப வருன் இந்திரன் மந்திரி மரளி மா திரத்தின் முரணுறும் படையின் கையும் முன்முறச் செலுத்தி மாயை வல்லவன் படை பல பறித்தவன் வஞ்ச மாய சூழ்ச்சிகள் பற்பல தெரிந்தவன் அவனை நீயலாது வெல்கின்றவரில்லையால் நினக்கிங்கு ஏயத்தன்மையின் அமர்தனைப் புரிதியால் என்ற கூறியே நாரதன் விண்மிசை ஏக நன்று நன்று எனான் நதை வினவியே நகைத்து துன்று பாரிடத் தலைவரை சுற்றமாய் உளரை வென்றி மொயம்புடை ஆண்டதை நோக்கியே விளம்பும் ஏற்ற தானையை நமையலாம் சூழ்ந்திடையேவி மாற்றலன் மகன் குறுகுவான் நீ விரும்புவல்லே நாள் திசைக்கணும் படையுடு நடந்து வீற்று வீற்று நின்று அமர் புரிவீர் என விளம்பி வீரர் என் மறை இலக்கரைவியன் கணத்தவரை பாரிடங்களை நாள் வகைப்படும் வகை மாதிரத்தினும் சென்றிட சூரன் மாமகன் வருதிசைப்படர்ந்தனன் தோன்றல் காலையாங்கதிர் அவுணமாப் பெரும் படை கடிதின் நாலு மாதிரம் தன்னினும் நரலை சூழ்ந்தென்ன ஓலமோடு வந்தணுகளும் உருத்துவெம்பூத சாலம் யாவையும் ஏற்றன சமரிணை புரிய மற்ற வேளையில் அவுணர்கள் மழுப்படை நாஞ்சில் கற்றையஞ்சுடற் பரிதிவார் சிலையுமிழ்கணைகள் கொற்றமிக்குறு தோமரம் தண்டெழுக் குலிசம் ஒற்றை முத்தலை வேல் முதல் படையலாம் உய்தார் கோடு சிந்திய தேனராமராமரத் தொகையின் காடு சிந்தினர் கதைகளும் சிந்தினர் கணிச்சி நீடு சிந்தூர் கரங்களும் இழந்தனர் தாளின் நிலை இழந்தனர் சாரதர் அவுணரும் நெடுங்கை மலை இழந்தனர் தேர் பறி இழந்தனர் மரபும் கொலை இழந்தனர் மடிந்தனர் புருதியுள் குளித்தார் வசையில் பூதரும் இவ்வகை மயங்கி திசை தோறும் பொறுகின்ற உழித்தனித்தனி சேர்ந்து விசைய முயன்பினான் விடுத்திடும் வீரரும் விரல் சேர் அசுரவேந்தரும் வெஞ்சமர் விளைத்தனர் அன்றே அனைய எல்லையின் வீரவாகுப் பெயரறிஞன் கனகன் முன்வரும் சேனை மாப்பெரும் கடல் கண்டு முனிவு கொண்டு தன் பாணியின் ஊரி பெஞ்சிலையைக் குனிவு செய்தனன் அறத்தனிக் கடவுளும் மலை வளைத்திடும் தன்மை போல் வானுரனும் இருந்த சிலை வளைத்தனன் நான் ஒலி எடுத்தனன் தெளித்தான் அலை வளைத்திடும் கடல் எலாம் நடுங்கிய அனந்தன் தலை வளைத்தனன் என் திசை நாகமும் சலித்த காலையங்கதின் வீர மொய்புடையதோற் காலை கோலொர் ஆயிரப்பத்தினை பத்தினை குனிசிலை கொழுவி மேலதாகிய கானிடை பொழித்தரும் மேகசாலமாம் என பொழிந்தனன் அவுணர்தானையின் மேல் பிடி குறைந்தன களித்தினம் குறைந்தன பிடிக்கும் கொடி குறைந்தன கொய்யுளை புறவிதேர் குறைந்த அடி குறைந்தன தலைகளும் குறைந்தன அம்பொன் தொடின குறைந்த எரிதல் உற்றிடும் சூறையால் பல்கவடியிற்று முறிதல் உற்றுவிழ்பொதும் வற்போல் மொயம்பன் வாழியினால் செறிதல் உற்ற தம் வடிவு எலாம் சிதைந்து வேறாகி மறிதல் உற்றன நால்வகை படைகளும் மயங்கி ஆரியன் விட்டாயில் கனைபாய மூரி மதக்கரிமுற்று உயர் யாக்கை சோரி உகுப்பன தொல்பகலின் கண் மாருதம் வைத்திடுவநியை ஒப்ப விரல் கிழமை பண் விடுத்திடுகின்றி பெருங்கரியின் கை அறை புரிகின்ற அராத்தொகை தன்னை குறைமதி சென்று குறைப்பன போலா பித்தக வீரன் விடுங்கணை வேழமத்தக முற்றிடமற்றவை போழ்ந்தே முத்தம் உகுப்பகந்திடும் கும்பம் உத்திடும் நல்ல முதச் சுதைவுக்கும் கரம்படரும் கவிகைத் தொகை தேரின் உரம்படு கால்கள் உலம்புரை தோளான் சரம் படவிற்ற தலை தலை உற்ற வரம்பின் மதிக்குறை மல்கிய என்ன மேக்கு உயர் மொயம்பன்படும் கணையால் பாய் மாக்கள் துணிந்து மறிந்து கிடந்த தேக்கிய தென்கடலில் திரை முற்றும் தாக்கிய சூரை தனக்கு அழிந்து என்ன பெருந்தகை விட்ட பிரைத்தலைவாழி தோல் ஒரு செங்கை துணிப்ப வருந்திட மாமதி ஒவ்வொம் அராவை துறந்திடுகின்ற தன் சுற்றம் மதி என்ன தக்கவன்மையால் சிறந்துளோ தமது மாற்றலர் மேல் மிக்க வெஞ்சினத்து ஏகல் போல் தொக்கு வந்து வந்து இழிந்த செஞ்சோரியின் வெள்ளம் மைக்கருங்கடல் வெள்ளத்தின் ஊடு போய் மடுத்த குறைத்திடும் பெருஞாளியும் குறு நரிக்குழாமும் நிறுத்தமேயென கவந்தமும் நிணன் குண்டு செருக்கி உருத்தவும் திரல் காளியும் கூலியும் ஒரு சார்க்கிருத்தி மங்களும் தலைத்தலை மயங்கின கெழுமீ சிலையின் வல்லவன் இவ்வகை கனை மழை சிதறி நிலைய வெள்ளையின் மலைந்திடும் நீத்தம் உலைப்படும் கனல் முன்னொரும் எழுதென உடைந்து குறைந்த ஆலி ஆயிரம் பூண்ட தேர்மி செய்வுனர் மீளி ஆயது கண்டனம் எடுத்தது ஓர்வில்லின் வாளி ஆயிரம் ஒரு தொடை தூண்டியே மரவென் ில் கொன்றான் கொன்ற காலையில் பூதவெம்படைகளும் குலைந்து சென்ற மாதிரம் தெரிந்திலது அழல் விடம் தெரக் அன்று போகிய தேவரே தேவரே ஆயினர் அதனை நின்றதானயம் தலைவரில் கண்டன நீலன் கண்ட நீலனும் இறுதினாள் அழல் எனக் திண்டல் கெழுமன்னவன் மதலை முன் சென்றே அண்டமும் தலை பனித்திடவுறும் என அர்த்தான் உண்டு போர் இனி என்றனர் அமரராய் உள்ளோர் காலை அன்னதில் அவுணர்த்தம் இறை மகன் கணன்று வேலது ஒன்றினை யாக மூழ்கு உற்றிட விடுப்ப நீலன் வன்மை போய் நின்றிலன் சென்றனன் நெடிய சாலம் ஒன்று கொண்டவன் தடம் தேரினைத் தடிந்தான் பையம் அங்கு அழிவு எய்தலும் மற்றோர் தேரிடை வல்லையில் செரித்து கையில் வாங்கிய சராசனத்திட உரக்கடை நாள் பொய்யின் மா முகிலாம் என சுடுசரம் பொழிந்தான் பொழிந்தவார்கனை முழுவதும் அவனுரம் புகழும் அழிந்திலன் சிறிதஞ்சிலன் குலகிரி அன்றி ஒழிந்த குன்றெலாம் பரித்தனன் வீசியே உடலத்து சோரி நீர் சொரிதர நின்றனன் இமையான் நிருபனாகியாடகன் தன் எதிர்நீலன் மரபின் நோக்கியவரையலாம் சரங்களால் மாற்ற விரைவினோடு போய் அவன் தடம் தேரினை வெகுழா ஒரு கையால் எடுத்தெறிந்தனன் அமரரும் உலைய ஆற்றல் அம் தடம் தேரினை வீசிடாதவும் காற்றுலாய் நிமிர்ன்னுறப் போயது காளை மாற்றுவோர் வையம் மேல் பாய்ந்திட உன்னினன் வரலும் ஏற்று எழுந்து எதிர்ப்புக்கனாம் இகலோன் நிற்று நிற்று நீ என்று கொண்டு ஏகியே நீலன் எற்றினான் அவன் உரத்திடை அவனனும் இவனை பற்றி வீசினன் பூதனும் இன்று தன் பதத்தால் செற்றமுடு உதைத்து உருட்டிவான் உறும் என தெளித்தான் நெறிந்த பங்கி சேர் நீலனங் குதைத்திட நிறுதர் முறிந்து நீங்கிய களத்திட வழுக்கி வீழ்முகில் போல் மறிந்து வீழ்த்தரும் அவுணன் மேற்பாய்ந்த நன்மவான் எரிந்தவச்சிற பெரும்படை என்று ஈசைப்பீழ்ந்த காளையை தன் பெரும் தாள்களால் மிதிப்ப கீழ்ந்து போயது மாநிலம் அவன் முடி கிழிந்த ஆகமும் வாய் வழி குருதி நீர் பொழிய வாழ்ந்து வெந்துயர் உழந்தனன் செய்வதொன்றியான் திரளழிந்தனன் சீற்றமும் அழிந்தனன் செங்கோல் மரலி கொள்வதற்கு அணியனேயாதலும் மனத்தில் இறுதி எய்தியது ஈங்கு இனி செய்வது என் எமக்கோர் உறுதியாது என உன்னினன் பின்னர் ஒன்று உணர்ந்தான் மாயம் ஒன்றினை புரிகுதும் யாம் எனவல்லே ஆய மந்திரம் புகன்றனன் பூசனை அனைத்தும் தூய சிந்தையால் நிரப்பினன் வேண்டிய துணியா ஆயதெய்வதம் உன்னினோர் தன் போல் ஒருவடி வண்ணது ஓர் சமரின் தலை அணுகா மின் போல் பல்படை விரவும் படிப்பரியா என் போல் பொறுகின்றவர் என வீரம் அது உரையா புரியும் வடிவலி கொண்டு முன்வரலும் கண்டானது வருகின்றது கடிதே எதிர் நடவா என்றானவர் அமரின் தலையீட்டேகியது ஒரு பொன் தண்டானது கொண்டே அதன் தலைமோதினன் இமையோர் விண்டான் இவன் கழிந்தான் என நீலன் தன்னை வியந்தா வியக்கும் பொழுது நிலன் அவன் விடுமாயமும் விசையால் புயக்குற்றவர் என விண்மிசை உயர்கின்றது காணா துயக்கூற்றிடும் நீலனது தொடர்ந்தான் கரந்திடலும் மயக்கு உற்றனன் நெடுது உன்னினீது உறக் கண்டான் காணாபல மறுவான் இது கரவாமென உணரான் நானால் மிக சீற்றத்தொடு நணுகுற்றனன் அதுவும் தூணார் தடந்தோள் கொண்டு அமர் தொடங்குற்றது தொடங்கி சேனாகிய தனித்தாய் அது திசை எங்கனும் பாரில் புகும் விண்ணில் புகும் பரிதி தேரில் புகும் மாவில் புகும் சிலையில் புகும் திரை முன் நீரில் புகும் வடவா முக நெருப்பில் புகும் நீல காரில் புகும் நிறைய திடை கடிதில் புகும் எழுமே முன்னே இடத்தேவரும் முதுவெம்பிடர் தழுவி பின்னே வலத்தேவரும் பெரும் போரினை புரியும் பொன்னே கருதிய மங்கையர் புலனாம் திரியும் என்னே அதனியல் யாவையும் யாரே புகழ்வாரே மாலும் திறம் இது பெற்றியின் வருகின்றதோர் குறைந்தான் திருந்துலைந்தான் காலும் தளர்கின்றான் அவன் கல்வித்திறம் புகழாமேலென் செயல் என உன்னி வென்றார் புகழ் தருவீரனும் வினயம் தனை உண்ணி நின்றானது காலம் தனில் நிறுதன் தனதுருவம் ஒன்றாயது பலவாய் உலகெல்லாம் ஒருங்குரலால் நன்றாம் இது மாயம் என நாணத்தொடு நவின்றான் தின்தோளுடைய நீலன் இது தெளிகின்றொழியவனால் புன்தோய்தறு குருதிப்புனால் புடைப்போதர பொவி மேல் விண்டோனெனமருகின்றவன் மிடல் பெற்றெழுந்தனை கண்டோர்த்தடம் தேரேறினன் மாயத்தொடு கலந்தான் கலந்தான் ஒரு சிலை வாங்கினன் கனல்வாளிகள் தெரியா குலந்தான் உரள் தரு மெய்யிடை உய்தான் உவன் பொங்கர் மலர்ந்தால் என உரம் புண்படபடிவாளிகள் பட நின்று அலந்தான் மனம் மெலிந்தான் பொருதலுத்தான் மிகச் சலித்தான் இண்டு சீர்த்தீரணியன் மாயமும் ஆண்டு நீல நயர்வது நூக்குரா கூண்ட வாகை புயத்தவன் சீரியே தூண்டு தேருடு துண்ணன நண்ணினான் தாங்குகின்ற தன் தாழ் சிலை தோள்கொடே வாங்கல் இசை கோடலும் விரல் கெழுங்கி யாரும் எரிந்தனர் போயினா சோதி நெற்றி சுடத்தனி வேலினான் பாதமை துணை பன்முறை போற்றிட ஆதரத்தின் அருச்சனை ஆற்றியே சேதனப்படை செங்கையின் வாங்கினான் தூய போதக தொல்படை என்னவன் மாயை பட்டிமை ஆயிரம் கதிராதவன் நேர் புற போய கங்குல் நிஷியன போந்ததே போந்த காலை புலம்புரு தானவர் ஏந்தல் ஏதம் ஈயாக எரியன காந்தி நின்றவன் காமர்வில் வாங்கியே ஆய்ந்து தீங்கனை ஆயிரம் தூண்டினான் தூண்டுகின்ற சுடுகனை வீரமா தாண்டன் முன்னவன் தன் வரை மீண்டு நுண்டுகளாகலும் மேலது காண்டலும்ரர் கையெடுத்துலிம் நிரத்த நூறு நெடுங்கனை தூண்டியன் அறுத்து வில்லொடு அரணமும் சிந்தினான் பொருவில் சாலிகை போதலும் சூர்தரும் திருவில் கோமகன் செங்கரம் தன்னில் வேறு ஒரு வில் ஓர் ஆயிரம் வெங்கனை விரைவில் தூண்டினால் விரல் மொயம்பினான் விடுத்த வாளிகள் வெவ்விரல் ஆடகன் எடுத்த வாளி இருஞ்சிலை பின்னுர தொடுத்த தூணி முன் தூண்டிய பாகுதேர் படுத்து மார்பகம் பஹ்ருளை செய்தவே செய்ய வேறொரு தேர்மிசைச் சூரருள் வெய்யன் பாவலும் வீரருள் வீரனாம் ஐயன் வாழி கொண்டன்னது மட்டிட மையல் எய்தி இழந்தனன் வேறு பின்னரும் மேதகு சூர்மகன் ஏறு தேர்கள் யாவையும் செல்லும் நூறு நூறு கணைகளின் நூறியே ஈறு செய்தலும் ஏங்கியது எண்ணினான் இந்த வேலை இடப்படும் என் தனக்கு அந்தம் எய்தியது அன்னவனால் உயிர் சிந்தும் என்னோடு தீர்வதுவோ இனி தந்தை யாரும் இரத்தல் சரதமே இற்ற காலை இருங்கடன் செய்திட அவரும் இல்லை இம்மாநகர் சுற்றம் ஆனவரும் தொலைந்தாரினி உற்றுளோரும் இது உண்மையே உறுதியாவது உரைக்கவும் அங்கது பரிதும் ஓர்ஹிலா மன்னவன் மாயுமுன் இருவதே கடன் இற்றிலனே எனின் அறுவதோ என் அகத்திடர் ஆயினும் பொய்யனச் சுரர்வோடவென் கண்டையன் ஐயன் மற்றனி துஞ்சின் அருங்கடன் செய்வதற்கு ஒரு சேயுமென்றால் எனின் வையகத்தில் வசையது உண்டாகுமே மைந்தனைப் பெறுகின்றது மாசிலா புந்தி அன்பொடு போற்றி வளர்ப்பதும் தந்தை மாண்டொழித் தம்முறைக்கு ஏற்றிட அந்தம் இல் கடன் ஆற்றுவதற்கே என்றோ அசைவிழாதாமரிடை துஞ்சிடின் இசையதாகும் இறந்திலனே எனின் தசையுலா முடல் தாங்கி உய்ந்தானெனா வசையதாகும் என் வன்மையும் துஞ்சுமே என்னை எய்தும் இசையதுவே எனின் மண்ணை எய்தும் வசை உரையாங்கு அதன்று என்னை எய்தினும் எய்து அதந்தை பால் அன்னது அதன் அழகியது என்றால் என்ன ஆவது உன்னியன் ஆறுயிர் போவதே கடன் என்று பொறுக்கெனத் தாவிவான் முகில் தன்னிடப்போயொரு தேவு மந்திரம் சிந்தையில் உன்னும் உன்னலோடு உரு அருவாதலும் தன்னை யாரும் தெரிவரும் தன்மையால் பொன்னுலாய புணறிவுள் போயினான் மின்னு சுடர் மீன் உருவாகியே ஆண்டு போனாவுடன் அம்மாநகர் மீண்டு செல்கிலன் மேல் விளைகின்றன காண்டும் நம் தம் கடன் முடிக்கும் துணையீண்டு வைகுதும் என்று அவன் மேவினான் ஆய காலையில் ஆடகன் செய்திடும் மாயையாம் என கங்குலும் மாய்ந்திட தோன்றல் போல் சே இரு கதிர் செல்வன் வந்து எய்தினான் ஆங்கு வெய்யவன் அப்படை போல் எழ நீங்கு மாயையின் நீள் நிலவு அற்றிட ஏங்கி ஓடும் இரணியனாம் என ங்கள் உதில் போயினான் நீங்கும் சூர்மகன் நீர்மையை நோக்கியே வீங்கு தோல்புடை வீர நம் மாற்றலன் ஓங்கும் ஆழி உள்ளோடின்தோற்றியனா ஏங்கு சங்கம் எடுத்து இசைத்தானோ சங்கம் வாயிடை கொண்டு தன் சீர்த்தியை எங்குளோரும் தெளியை செய்ங்கு பூதர் புகழ்ந்தனர் வாழி என்று அங்கன்சி செய்து நின்ற வீரர்கள் நேரலர் சென்று காலோடு சிந்தையும் பிற்பட மன்றன் மாணவர் மந்திரம் எய்தினார் மந்திரத்துறை மண்ணை வணங்கினி தந்தா குமரன் சமர்க்கு ஆற்றலன் உயிர்ந்திடக்கொள் ஒவ்வொரை ஓர் சூழ்ச்சியால் சிந்துவில் சிந்திட கொள்ளகன்றைத்தலும் குன்றி வெள்கி கொடுஞ்சினம் கொண்டிடா ஒன்று மாற்றம் உரைத்திலன அவ்வழி சென்றனன் கனல் மாமுக செம்மலே சென்றனன் கனல் மாமுக செம்மலே